அவர் யாருக்கு வழங்கும்படி கட்டளையிடப்படுகிறாரோ அவருக்கு அதனை தூய்மையானதாகவும் முழுமையாகவும் வழங்குகிறார் இந்த செயல் காரணமாக இருவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராவார் என்று நபி சொல்ல கூறினார்கள் புகாரி நான்கு மூன்று எட்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று